வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நூறாவது செய்தி சேவை மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சிறு முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமுகம் தமிழக செய்திகள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டை முற்றுகையிட்டு புரட்சிகர இளைஞர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட சட்ட பணிகள் சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இலவச சட்ட உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்டத்தில் நான்காவது நாளாக ஏழாயிரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சுதந்திரமான விசாரணை கோரும் மனு மீது தேசிய மனித உரிமை ஆணையம் முடிவு எடுக்கும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அந்த மானிலிருந்து அழைத்து வந்து காஞ்சிபுரத்தில் ஆதரவின்றி விடப்பட்ட சிறுமி குறித்தும் இதுபோல் வேறு யாரேனும் அழைத்து வரப்பட்டுள்ளனரா என்பது குறித்தும் விசாரணை நடத்துமாறு குழந்தைகள் நல குடும்பம் பரிந்துரை செய்துள்ளது விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிய மூதாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காப்பாற்றுக விழுப்புரம் ஆட்சியர் சுப்பிரமணியனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்திய செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் வளர்ச்சி என்பது துடிப்புமிக்க மக்கள் பெரிய மாறியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இணைய வழிக் குற்றங்கள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேச மாநிலத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவி வருவதால் கிணற்றில் இறங்கி நீர் எடுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் காணாமல் போன நடராஜர் சிலை நியூயார்க் அருங்காட்சியகத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் வீட்டில் கழிவறை இல்லாத அரசு ஊழியர்களுக்கு மே மாத சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்று சீதாப்பூர் மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் வெப்ப சலனம் காரணமாக பதினோரு மைல்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புத்தகய குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஐந்து பேரையும் குற்றவாளிகள் என என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது வடகொரிய அதிபர் கிம்மை சந்திப்பது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்தும் வேதாந்தா குழுமத்தை லண்டன் பங்கு சந்தையில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தொழிலாளர் கட்சி போர்க்குடி தூக்கியுள்ளது அமெரிக்க ராணுவ பட்ஜெட் ரூபாய் லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்திய சிறைகளில் அடைபெற்றிருக்கும் தங்களது நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவர் என நம்புவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மூன்று இந்தியர்கள் உள்ளிட்ட ஆராய்ச்சி மாணவர் குழுவினர் உலகின் மிகச்சிறிய கண்காணிப்பு விமானத்தை வடிவமைத்துள்ளனர் ரோஹிங்க அகதிகளுக்கு மனிதநேய அடிப்படையிலேயே வங்கதேசத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா கூறினார் எனினும் மியான்மர் அரசு அவர்களை திரும்ப அழைத்துக் வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது கனடாவில் அமைந்துள்ள இந்திய உணவு விடுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலா நாட்டில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோலஸ் மதுரோ அதிபராக பதவியேற்றார் வாடிக்கையாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டதற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க முடியாது என்று நிறுவனம் கூறியுள்ளது வணிக செய்திதாள் கடந்த மார்ச் வரையிலான காலாண்டில் இருபத்தி இந்திய வங்கிகளின் வாராக்கடன் சுமார் ஏழு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது டாடா கன்சல்டென்சி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் லட்சம் கோடியை தொட்டது இந்த இலக்கை தொட்ட முதல் இந்திய நிறுவனம் இதுதான் ஐபோன் வடிவமைப்பை நகல் சாம்சங் நிறுவனம் மீது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடுக்கப்பட்ட காப்புரிமை வழக்கில் ஆப்பிள் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும் என அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நிதியாண்டுக்கான பி எப் வட்டி எட்டு தொழிலாளர்களின் பி கணக்கில் சேர்க்க கள அதிகாரிகளுக்கு பி நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது தனியார் துறையைச் சேர்ந்த கரு வைசிய வங்கியின் நான்காம் பாலாண்டு நிகரலாபம் எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் சரிவை கண்டது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டு போட்டிக்கான அணி தேர்வு போட்டியில் இருந்து ஒலிம்பிக் பதக்க வீரர்கள் சாக்சி மாலிக் சுஷில் குமார் உட்பட மேலும் சிலருக்கு விலக்கு தரப்பட்டுள்ளதாக இந்திய மல்யுத்த சம்மேளனம் அறிவித்துள்ளது பந்தை சேதப்படுத்திய புகார் தொடர்பாக தடை விதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் கனடா நாட்டின் டி லீக் போட்டிகளில் பங்கேற்கிறார் சின்னிடாட் இலங்கை அணியுடன் டெஸ்ட் தொடரில் மோட உள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியில் முன்வரிசை பேட்ஸ்மேன் டிவான் ஸ்மித் மூன்று ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடம் கேரள மாநிலத்தில் நிலவும் நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக திருவனந்தபுரத்தில் நடைபெறவிருந்த பதினெட்டாவது குமார் சுரேந்திர சிங் நினைவு தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லிக்கு மாற்றப்பட்டுள்ளது உலக வில்டித்தை போட்டி இரண்டாம் நிலையில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணியை தயார்படுத்தும் வகையில் தேசிய பயிற்சி முகாமுக்கு நாற்பத்தி எட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தனுஷ் அளித்துள்ள ஒரு பேட்டியில் வேலில்லா பட்டதாரி படத்தின் மூன்றாம் பாகத்தை எடுக்கும் யோசனை உள்ளது அந்த கதை முதல் இரண்டு பாகங்களிலிருந்து மாறுபட்ட வித்தியாசமான கதையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் கஜோலின் திரையுலக சாதனைகளை கௌரவித்து சிங்கப்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அவருக்கு மெழுகு சிலை வைக்கப்பட்டுள்ளது நடிகை அஞ்சலி பேயாக நடிக்கும் லில் வெளியாகி உள்ளது ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிச்சூர் நடந்து பதிமூன்று உயிர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தனது ஆரம்பத்தை நடிகர் தனுஷ் அண்மையில் தான் பங்கு பெற்ற கேன்ஸ் திரைவிழாவில் வெளிப்படுத்தியுள்ளார் இச்சிடம் நற்றினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நற்றினை இணையதளத்தில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து நற்றினை குழுவில் உறுப்பினராக இணைந்து தினசரி பதிவுகளை வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் வழியாக பெற்று பயனடையுங்கள் நன்றி வணக்கம்